ஒருவர் தீமையை கண்டால் தடுக்கட்டும் அதற்கும் இயலாவிட்டால் தன் இதயத்தால் வெறுக்கட்டும் இது இறை நம்பிக்கையில் மிக பலவீனமானதாகும் என்று நபி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு ஒன்பது